அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணென்று உணரப்படும் கண்ணிற்கு அழகு செய்யும் ஆபரணமாக அமைவது கண்ணின் வாயிலாக வெளிப்படுத்தும் அன்பாகும் அப்படி அழகுடைய கண் இல்லை என்றால் அந்த கண்ணை புண் என்றே நினைக்க வேண்டும் கண்ணோட்டம் கண்ணிற்கு அணிகலம் அகிதின்றேல் கண்ணோட்டம் இல்லை என்றால் அந்த கண் புண் என்று உணரப்படும் கண்ணுக்கு செயற்கையாக அழகு செய்வது கண்ணோட்டமாகும் அது இல்லை என்றால் கண் இல்லை புண் என்று உணர வேண்டும் புண் உடையவரும் துன்பப்படுவார் அதை பார்ப்பவரும் வேதனைப்படுவார்கள் கண்ணோட்டமில்லாத கண்ணை உடையவர் பலர் அன்பை பெறுவதற்கு பதிலாக பலரின் வெறுப்புக்கு ஆளாவார்கள் என்பதும் கருத்து கண்ணோட்டமில்லா கண்ணுடையான் தானும் வருந்தி பிறரையும் வருத்துவான் என்பது கருத்து கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்கிற குரட்பாவையும் நாம மேற்கோள சிந்திக்கலாம் திரிகடுகம் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் சொல்லுகிறது கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் காமமுற்ற பெண்ணுக்கு அணிகலம் நானுடைமை நண்ணும் மறுமைக்கு அணிகலம் கல்வி இம்மூன்றும் குறியுடையார் கண்ணே உள ரொம்ப அழகான பாடலு கண்ணுக்கு அணிகலம் என்ன அன்பு நிறைந்த பார்வை காமத்தோடு இருக்கிற பெண்ணுக்கு அணிகலம் என்ன வெட்கம் அது மாத்திரமில்லை மோட்சத்துக்கு அணிகலம் என்ன ஞானம் ஞான சாஸ்திரங்களை படிக்கிறது இம்மூன்றும் குறியுடையார் கண்ணே உள அதாவது வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நன்றாக புரிந்து கொண்டவர்களுக்குத்தான் இந்த மூன்றும் அமையும் அப்படிங்கிறார் ஆக கண்ணுக்கும் பெண்ணுக்கும் மறுமைக்கும் உரிய அணிகலன்களை திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனர் இவ்வாறு நமக்கு உணர்த்தியிருக்கிறார் நல்வழி பதினாறாவது பாடல் சொல்லுகிறது தண்ணீர் நிலநலத்தால் தக்கோர் குணம் கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பழியா ஆற்றலால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் தமிழர்கள் படிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் அதாவது தண்ணீர் பூமியினுடைய நன்மையை பொறுத்து பூமி நன்றாக இருந்தால் தண்ணீரும் நன்றாக இருக்கும் நல்லவர்களுடைய குணம் எதனால் தெரியும்னா கொடையால் தெரியும் ஆ கொடுக்கிறவரும் சரி வாங்குறவரும் சரி ஒருவன் சிறந்தவன் ஆங்கிறது அவன் கொடுக்கிற கொடையினால தெரியும் கண்ணீர்மை மாறா கருணையால் மாறாத கருணையினால் அன்பு கண்ணீர்மை தெரியும் வாடியை பயிரை கண்டபோது வாடி நேங்கிறாரில்லையே வள்ளலாறு தான் பெண்ணீர்மை பெண்ணின் தன்மை கற்பழியா ஆற்றலால் ஒரு சிறந்த பெண்ணுக்கு அழகு கற்பழியாமல் இருப்பது இதெல்லாம் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி நல்ல தண்ணீர் நல்லவர்களுடைய கொடை அதாவது கருணையினால் வரக்கூடிய கண்ணீர் கற்பழியாத பெண் இதெல்லாம் வந்து இந்த கடல் சூழ்ந்த வையகத்தில் அற்புதமான விஷயங்கள் என்று தெரிந்துகொள் அப்படிங்கிறார் தண்ணீரால் நிலமும் கொடையால் மனிதரும் கருணையால் கண்ணும் கற்பால் பெண்ணும் அற்புத மகிமைகளை அடைகின்றனர் என அவ்வையார் இந்த பாடலிலே உபதேசித்திருக்கிறார் இன்னிசை நாற்பத்தி ஐந்தாவது பாடலிலே உண்ணும் சுவையுணர்ந்தும் ஓதலிலா நாப்போல எண்ணில் பொருள் கண்டும் எண்கொல் பயனின்றே புண்ணே எனப்படும் போந்தாருள் நோக்கறிந்து கண்ணோட்டம் செய்யாத கண் எவ்வளவு பாடல்கள் மேற்கொள்ளாக வருகிறது பாருங்கள் உண்ணும் சுவை உணர்ந்தும் அதாவது சாப்பிட்றத மாத்திரம் செய்கிறான் ஓதாத நாவினால் நல்ல திருக்குறளை இந்த மாதிரி தமிழ் பாடல்களை அறிவு நூல்கள் பக்தி நூல்கள் எல்லாம் படிக்கலை என்ன என்ன பிரயோஜனம் அது மாதிரி எண்ணில் பொருள் கண்டும் எண்கொள் அதுபோல் உயிர்களுடைய துயரத்தை கண்டு உதவாத கண் கண்ணல்ல அது வெறும் புண்ணே ஆகும் அதாவது நிறைய பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் யாருக்கும் கொடுக்கல ஒரு பிரயோஜனம் இல்லை கண்ணோட்டம் செய்யாத கண் புண்ணே எனப்படும் அதாவது ஜனங்களை பார்த்து போந்தாருள் நோக்கறிந்து கண்ணோட்டம் செய்யாத கண் புண்ணே எனப்படும் வாழ்க்கையில் பல ஜனங்களை பார்த்து கஷ்டப்படுற ஜனங்களையெல்லாம் பார்த்து அவர்களிடத்தில் அன்போடு பார்க்காத கண் புண்ணுக்கு சமானம் அப்படிங்கிறார் இந்த மூன்று நான்கு ஐந்து குரட்பாக்கள் கண்ணோட்டம் இல்லை என்றால் வரும் குறைபாட்டை நமக்கு நன்றாக உணர்த்தின இனி பதவரை பார்க்கலாம் கண்ணிற்கு ஒருவரது கண்களுக்கு அணிகலம் அணிகலனாவது கண்ணோட்டம் கண்ணோட்டமாகும் அதாவது அன்பு ததும்பும் பார்வையாகும் அகுதின்றேல் அவ்வணிகலன் இல்லையென்றால் அக்கண்கள் புண்ணென்று புண்ணாக உணரப்படும் அறிவுடையவரால் கருதப்படும் ஒருவனது கண்களுக்கு அணிகலனாவது கண்ணோட்டமாகும் அதாவது அன்பு ததும்பும் பார்வையாகும் அவ்வணிகலன் இல்லை என்றால் அன்பு ததும்பும் பார்வை இல்லை என்றால் அக்கண்கள் புண்ணாக அறிவுடையவரால் கருதப்படும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணென்று உணரப்படும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்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 வாழ்க வள்ளுவும் வளர்க மனித